ஸ்ரீகுருப்பியோ நம வேத தர்மசாஸ்திர பரிபாலன சபா ஸ்மிருதி சந்தேஷா விசேஷ உபன்யாசம் ஆச்சபணம் அப்படிங்கிற தலைப்பில் சில விசேஷங்களை பார்க்க போகிறோம் இந்த ஆச்சபணம்ங்கிறது எப்படி செய்யணும் அது பண்ணுறதுனால நமக்கு என்ன பலன் இவைகளெலாம் விரிவாக இப்போ எங்க எங்கெங்கே எப்பப்போ எப்படி ஆச்சபணம் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் எந்த ஒரு கர்மாவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஆச்சபணம் பண்ணிவிட்டு தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ரிஷிகள் நமக்கு காண்பிச்சுருக்கா ஆச்சம்யைவத்விஜர்வாம் கிரியாம் குர்விதவை சுச்சிகி அப்படின்னு எந்த ஒரு கர்மாவாக இருந்தாலும் ஒரு தடவை ஆச்சபணம் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கணும் கர்மானால் ஸ்ராத்தங்கள் ஹோமங்கள் தான் கர்மானு நினைக்கப்படாது நாம் காலம்பறை எழுந்துன்றதுலேருந்து என்ன செய்கிறோமோ அத்தனைக்குமே கர்மானு தான் பேர் ஷட்கர்மானி தினே தினேன்னு சந்தியாவந்தனம் பண்ணுறது ஸ்நானம் பண்ணுறது ஜபம் ஜபம் பண்ணுறது ஹோமம் தேவதா பூஜை ஆதித்யம் வைஸ்வேவம் இவை எல்லாத்துக்குமே கர்மானதான் பேர் நாம் சாப்பிட்றோம் தூங்குகிறோம் வர்றவாழ்கிட்ட பேசுகிறோம் நம்முடைய வாத்தியாரோ அல்லது ஆச்சாரியாவை பார்த்தாலும் நமஸ்காரம் பண்ணுறோம் இவ அத்தனைக்குமே கர்மானதான் பேர் இவைகள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆச்சபணம் பண்ணிட்டுத்தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ரிஷிகள் நமக்கு காண்பிச்சுருக்கா இந்த ஆசபனம் ரெண்டு விதமாக இருக்கு கர்மாங்க ஆசபனம்னு ஒன்று நைமித்திக ஆச்சபணம்னு ஒன்று ரெண்டு கர்மாங்க ஆச்சபணம்னா நாம் அந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆச்சபணம் செய்துட்டு ஆரம்பிக்கணும் அதுக்கு கர்மாங்க ஆச்சபணம்னு பேர் அதே அந்த காரியம் முடிஞ்ச பிறகு ஆசபனம் பண்ணி முடிக்கணும் இது ரெண்டுக்கும் கர்மாங்க ஆச்சபணம்னு பேர் என்ன ஆச்சபணம்னா நமக்கு ஒரு அசுத்தி இருக்குது அந்த அசுத்தி போகிறதுக்காக ஆச்சபணம் பண்ணுறது அப்படின்னு முதல்ல பார்த்தோம் ஆனால் இந்த கர்மாங்க ஆச்சபணம்ங்கிறது நமக்கு ஒரு அசுத்தி இருக்குங்கிறதுனால இல்லை அந்த கர்மாவை உத்தேசித்து நாம் ஆச்சபணம் பண்ணிட்டு ஆரம்பிக்கணும் ஸ்நானம் பண்ணுறதுன்னா ஸ்நானம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆச்சபணம் பண்ணிவிட்டு ஆரம்பிக்கணும் அதே போகிற சுவாமிக்கு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஆச்சேபணம் பண்ணிவிட்டு பூஜை ஆரம்பிக்கணும் ஆச்சாரியால் நமஸ்காரம் பண்ணுறதுக்கு போகிறோம் அப்படின்னா ஆச்சபணம் பண்ணிவிட்டு போகணும் அப்படி இதெல்லாம் கர்மாங்க ஆச்சபணம்னு பேர் இந்த ஆச்சபணம் முதல்ல ஒரு தடவை பண்ணணும் கடைசியில் ரெண்டு தடவை பண்ணணும் அப்படின்னு ரிஷிகள் சொல்லியிருக்காங்க ஒரு தடவை பண்ணுற ஆச்சபணம் இருக்குது ரெண்டு தடவை பண்ணுற ஆச்சபணம் இருக்குது மூணு தடவை பண்ணுற ஆச்சபணம்னு இருக்கு எந்த ஒரு கர்மாவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல பண்ணக்கூடிய ஆச்சபணம் ஒரு தடவை பண்ணணும் ஒரு தடவை பண்ணிவிட்டு ஆரம்பிக்கணும் அந்த கர்மா முடிஞ்ச பிறகு ரெண்டு தடவை ஆச்சபணம் பண்ணி முடிக்கணும் ஸ்ரௌத்தமார்த்தேஷு கார்ஹேஷு கிருத்தியேஷு விதிவத்புதா திராச்சா மேத்து சர்வத்திரா அப்படின்னு ஸ்ரௌத கர்மாக்களாகட்டும் ஸ்மார்த்த கர்மாக்களாகட்டும் எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஆரம்பித்து பண்ணினாலும் கடைசியில் ரெண்டு தடவை ஆச்சமணம் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணு தடவை எங்கே ஆச்சமணம் அப்படின்னா விண்மூத்திரோத்சர்ஜனே திரயம் அப்படின்னு ஒன் டூ பாத்ரூம் போய்ட்டு வந்தால் மூணு தடவை ஆச்சமணம் பண்ணணும் அப்படி ஒரு தடவை பண்ணுற ஆச்சவணம் இருக்குது ரெண்டு தடவை பண்ணுற ஆச்சபணம் இருக்குது மூணு தடவை பண்ணுற ஆச்சபணம் இருக்குது வேகளுக்கெல்லாம் கர்மாங்க ஆச்சபணம்னு பேர் சிலது நைமித்திக ஆச்சபணம்னு நடுவில் வரும் ஜபஹோமங்கள் பூஜை நடுவில்யே ஆச்சபணம் வரும் அதுக்கு நைமித்திக ஆச்சபணம்னு பேர் நடு பூஜை பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா நடுவில் தாகமாக இருக்குதுன்னு எதாவது சாப்பிட்டோம் அப்படின்னா அப்போது ஆச்சபணம் பண்ணணும் அது சுத்திக்காக அதுக்கு நைமித்திக ஆச்சபணம்னு பேர் அப்படி இதுக்கெல்லாம் கர்மாங்க ஆச்சபணம் நெய்மித்திக ஆச்சபணம்னு ரெண்டு விதமாக வச்சிருக்க மூணாவது சில சில சில வஸ்துக்கள்லாம் சாப்பிட்டா ஆச்சபணமே அவசியமில்லை அப்படின்னும் ரிஷிகள் நமக்கு காண்பிச்சுருக்கா சில காரியங்கள் பண்ணினால் நாம் ஆச்சபணம் பண்ண வேண்டிய அவசியமில்லை அப்படின்னு சொல்கிறேன் ஏன் அப்படின்னா அந்த அந்த வஸ்துக்கள் நாம் சாப்பிட்றதுனால நமக்கு அசுத்தி வர்றதில்லை அசுத்தி கிடையாது ஆகையினால் அதுக்கு அங்கமாக நாம் ஆச்சபணம் பண்ண வேண்டிய அவசியமில்லை அப்படின்னு ரிஷிகள் நமக்கு காண்பிச்சுருக்கேன் எங்கே எந்த இடத்துல அது மாதிரி ஆச்சபணம் கிடையாது அப்படின்னா தாம்பூலேச்வ சோமேச்சா புக்தஸ்நேகாவசிஷ்டகே தந்தலக்னஸ்பசே நோட்சிஷ்டு பவேர்ப்பை மூலபுஷ்பை திருணகாஷ்டமயா சுகன் திரியை நோட்சிஷ்டோ பவதி ட்விஜா அப்படின்னு தாம்பூலம் போட்டுக்கிறோம் சாப்பிட்டப்புறம் வெத்தலபாக்கு போட்டுக்கிறோம் அப்போது அதுக்கு ஆச்சமனம் அவசியமில்லை சோமயங்கள்ல சோமபானம்னு ரிச்சூக்குகளெலாம் சோமரசத்தை பிராசனம் பண்ணுவா அதற்கும் ஆச்சபணம் அவசியமில்லை அதே போல் நடுவில் ஏதாவது நாம் நெய் சாப்பிடும்படியாக நேர்ந்ததுனாலும் ஆச்சபணம் அவசியமில்லை அதே போல் பூஜை ஆகி ஒரு துளசி அல்லது பில்வ தளமோ ஏதாவது சாப்பிடும்படியாக இருந்ததுன்னா அதை சாப்பிட்டுட்டு ஆச்சபணம் பண்ண வேண்டிய அவசியமில்லை அதே போல் மருந்து சாப்பிட்றோம் மருந்து சாப்பிட்டுட்டு ஆச்சவனம் பண்ண வேண்டிய அவசியமில்லை அப்படின்னு இந்த சமயங்கள்லாம் நாம் ஆச்சபணம் பண்ண வேண்டாம் மாத்திரை மருந்து சாப்பிடும்படியாக இருக்குது அப்படின்னா மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டு ஆஜபனம் பண்ணணுங்கிற கட்டாயம் இல்லை இது இந்த இடங்கள்லாம் ஆஜபனம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இந்த இடங்கள்லாம் இப்போது என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தான் ரிஷிகள் என்ன பண்ணியிருக்கா கர்ணாச்சபனம்னு வச்சுருக்கா கர்ணாச்சபனம்னா மூக்கை தொட்டுட்டு வலது காதை தொடது ஸ்பர்சனம் மூக்கை தொட்டுட்டும் வலது காதை தொடரணும் இப்படி மூணு தடவை செய்தால் அதுக்கு கர்ணாச்சபனம்னு பேர் இந்த கர்ணாஜபனம் பண்ணினாலே நாம் தீர்த்தத்தை வச்சுண்டு ஆச்சபணம் பண்ணினதாக ஆயிடுறது அப்படின்னு சொல்லியிருக்கா ஏன் அது ஜலம் இல்லாத இடத்துலையா அப்படின்னா அப்படி இல்லை மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு நடுவில் தீர்த்தம் சாப்பிடப்படாது அப்படிங்கிற கட்டுப்பாடுகள்லாம் இருக்கும் அதே போல் துளசியோ பில்லமோ சாப்பிட்டுட்டு தீர்த்தம் சாப்பிட்டா கபம் பிடிக்கும் வைத்தியர்கள்லாம் சொல்கிறான் இதெல்லாம் மனசில் வச்சுன்னு தான் ரிஷிகள் அப்படி நமக்கு வகுத்து கொடுத்துருக்கா மூக்கை தொட்டுட்டு வலதுகாத தொட்டால் தீர்த்தத்தை வச்சுண்டு ஆச்சமணம் பண்ணதாகவே ஆறுது அப்படின்னு சொல்கிறான் ஏன்னா ஒரு ஆச்சமணம் பண்ணுறதுனால எந்த தேவதைகளுக்கு திருப்தி ஏற்படுறது அப்படிங்கிறத முதல்ல பார்த்தோம் அதாவது கங்கா யமுனா முதலிய தீர்த்தங்கள் வேதங்கள் வருணன் சூரியன் சந்திரன் வாயு இவைகள்லாம் திருப்தி அடையிறா நாம் ஆச்சவணம் பண்ணுறதுனாலே அப்படின்னு சொல்கிறோம் இவெல்லாம் நம்முடைய காதுகளில் வாசம் பண்ணுறான்னு ரிஷிகள் நமக்கு காண்பிக்கிறார் அக்னிஸ்தீர்த்தானி வேதாச்ச வருணார்க்கேந்து வாயவாக விப்ரஸ்தட்சிணே கர்ணே நித்தியம் திஷ்டந்தி பூஜிதாக அப்படின்னு அக்னி தீர்த்தங்கள் வேதங்கள் வருணன் சூரியன் சந்திரன் வாயு இவா அத்தனை பேரும் நம்முடைய வலது காதில் வாசம் பண்ணுறாள் நித்தியம் திஷ்டந்தி பூஜிதாஹா அப்படின்னு ஆராதிக்கப்பட்டவர்களாக வாசம் பண்ணுறா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நாம் வேத மந்திரங்களை காதால் கேட்டுண்டே இருக்கோம் நல்ல சப்தங்களை கேட்கறோம் இவைகள்னால் சந்தோஷமாக அவெல்லாம் இருக்கா அதான் பூஜிதாஹான்னு ஆராதிக்கப்பட்டவர்களாக இருக்கா அதையினால் மூக்க தொட்டு காதை தொட்டால் கர்ணாச்சமனம்னு பேர் அப்படி பண்ணினாலே அது ஆச்சபணம் பண்ணதாக ஆறுது அப்படின்னு சொல்கிறான் அப்படி இந்த முறையில் நாம் இந்த ஆச்சபணத்தை தெரிஞ்சுக்கணும் இவைகளெல்லாம் நமக்கு நன்னாக விரிவாக காட்டுறதுதான் புராணங்கள்லாம் இது ஒவ்வொன்றுக்கும் கதைகள் இருக்குது புராணங்கள் அப்படி பார்க்கணும் புராணங்களெல்லாம் இத்தனை புராணங்கள் இத்திஹாசங்கள் இருக்குது மகாபாரதம் ராமாயணத்துக்கு ஆதி பேர் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தை புராணம்னு சொல்லப்படாது அதுக்கு ஆதி காவ்யம்னு பேர் அதாவது ஆதி காவ்யம்னா ராமன் அவதாரம் பண்ணி அவர் இருக்கிற சமயத்திலையே எழுதப்பட்டது ஸ்ரீமத் ராமாயணம் வால்மீகி மகர்ஷினால் அதுக்கு ஆதி காவ்யம்னு பேர் இத்திஹாசம்னு இருக்குது ஸ்ரீ மகாபாரதம் சிவரகசியம் இவைகளுக்கெல்லாம் இத்திகாசம்னு பேர் இத்திகாசம்னா அது நடக்கிற பொழுது அங்கே ஒருத்தர் இருந்து அவர் வந்து நமக்கு சொல்கிறது இத்திஹாசம்னு பேர் இப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தவர் நமக்கு சொல்கிறார் அதுக்கு இத்திஹாசம்னு பேர் அடுத்தது புராணங்கள்னு பதினெட்டு மகாபுராணம்னு இருக்குது பதினெட்டு உப புராணம்னு இருக்குது இவைகளுக்கெல்லாம் புராணம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த சமயத்தில் நேராக பார்த்தவர் அந்த சமயத்தில் பார்த்தவாளாம் சொல்கிறத கேட்டு சொல்கிறது இவைகளுக்கெல்லாம் புராணங்கள்னு பேர் அந்த சமயத்தில் இருந்தவா எல்லோரும் சொல்கிறத கேட்டு ஒரு கோர்வையாக வருஷப்படுத்தி நமக்கு சொல்கிறார் அதுக்கு புராணங்கள்னு பேர் இப்படி பதினெட்டு மகாபு இப்போது ஸ்ரீமத் ராமாயணம் மகாபாரதம் ஸ்ரீமத் பாகவதம் பிரசித்தியாக இருக்குது அத்தனை பேருக்கும் தெரிகிறது ஆனால் பதினெட்டு புராணங்கள் உப புராணங்கள்லாம் அந்த அளவுக்கு விரிவாக பிரச்சாரம் இல்லாமல் இருக்குது ஆனால் இந்த பதினெட்டு புராணங்களில் தான் நம்முடைய தர்மங்கள் பூரா காண்பிக்கப்பட்டிருக்கு அதில் பார்க்கணும் அதை பார்த்தா எத்தனை நிறைய தர்மங்கள் இருக்குது இப்போ நான் ஆச்சமணத்தை இவ்வளோ சொன்னேனே கர்மாங்க ஆச்சமனம் இந்த நைமித்திக ஆச்சமனம் இவைகளுக்கெல்லாம் சரித்திரம் இருக்குது கதைகள் இருக்குது புராணங்களில் அப்படி பார்க்கணும் புராணங்கள் அதெல்லாம் தர்மம் தர்மம் தர்மம்னு பார்க்கணும் ஒவ்வொரு ஸ்லோகங்கள்லையுமே தர்மம் இருக்குது ஸ்ரீமத் ராமாயணம் இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகம்னா இருபத்தி நாலாயிரம் தர்மம் இருக்குது மகாபாரதம் லட்சம் ஸ்லோகம்னால் லட்சம் தர்மம் இருக்குது அப்படி புராணங்களில் எவ்வளோ ஸ்லோகம் இருக்கோ அத்தனை தர்மங்கள் நமக்கு கொடுத்துருக்கா அந்த புராணங்கள்லாம் படிக்கிறதுனால நாம் செய்யக்கூடிய கர்மாக்கள் நமக்கு சரிதான் அப்படின்னு நம்முடைய மனசு ஏற்றுக்கணும் அப்படி ஏற்றுண்டதுனால் நாம் பார்த்த புராணம் சரி அப்படின்னு மனதுக்கு வாங்கிக்கணும் அப்படி ரிஷிகள்லாம் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா அப்படி இந்த ஆச்சமனத்தினுடைய பெருமைகளை விரிவாக பார்த்தோம் ஆச்சவணம் எங்கெங்கே பண்ணணுங்கிறதையும் பார்த்தோம் இந்த ஆச்சமனத்தை நன்னா பண்ணி நாம் அத்தனை பேரும் சுத்தனாக இருந்து நாம் எந்த ஒரு நல்ல காரியங்கள் பண்ணினாலும் அந்த கர்மாவனுடைய பலனை பூர்ணமாக நாம் அடையணும்னு மகாபிரிவாருடைய சன்னிதியில் பிரார்த்தனை பண்ணிட்டு இதோடு பூர்த்தி பண்ணிக்கிறேன் सर्वे सुखिनो भवन्तु